प्रपन्न पारिजाताय कृष्णाय गीता दुहे इति ம் பிரபாரிஜாத்தய தோத்தவேத்தைக்கணா கிருஷ்ணா भगवान श्री कृष्णर गीता ஸ்ரீஷர்சாஸ் நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் இருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கிட்டே சொல்கிறார் அகங்காரம் ஆசிரித்திய ந யோத்யே இது மன்னியசே சேத் எதின்னு போட்டுக்கணும் எதி ஒருவேளை அகங்காரம் அகங்காரம்னா இந்த இடத்துல இந்த தன்னுணர்வு தன்முனைப்பு தன்முனைப்பு ஈகோ அப்படி தான் அந்த அர்த்தத்தை தான் இங்கே எடுத்துக்கிறோம் சாதாரணமாக அகங்காரத்தை பல இடங்களில் நான் தன்னுணர்வு இண்டிவிஜுவாலிட்டிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஈகோ அதாவது தன்முனைப்பு நான் சுதந்திரமானவன் என்ன இன்னொருத்தரை சொல்கிறத நான் எனக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்லை அர்ஜுனன் நினைக்கிறான்னு அர்த்தம் இல்லை பொதுவாக வேதவியாசர் கிருஷ்ணர் மூலமாக ஜனங்கள் எல்லாருக்குமே சொல்கிறார் அப்படி எடுத்துக்கணும் அதைத்தான் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கோம் அர்ஜுனனை நிமித்தமாக வச்சு எல்லாேருக்கும் உபதேசம் பண்ணுறதாகத்தான் இதை அர்த்தம் பண்ணிக்கணும் அர்ஜுனனுக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் பகவான் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுற மாதிரி வேதவியாசர் இதை ஏற்றியிருக்கிறார் அகங்காரத்தை சார்ந்திருந்து நான் கடமையை செய்ய மாட்டேன் என்று கருதுவாயே ஆனால் இந்த இடத்துல யோத்சியன்ன யுத்தம் செய்ய மாட்டேன் ந யோத்ஷியே அது சேர்த்து படித்தா தான் அதுக்கு அந்த அர்த்தம் வரும் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் யுத்தம்ங்கிறது இந்த இடத்துல கடமை தன்னுடைய கடமைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் எல்லாரும் யுத்தம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை எல்லோரும் அவரவர்களுடைய கடமையை செய்யறதுக்கு மறுப்பார்களே ஆனால் அர்த்தம் தே ஏஷகா விவசாயா மித்யா ஏவ இந்த ஏவங்கிறத சேர்த்துக்கணும் எந்த ஒரு சொல்லையும் நாம் கவனமாக புரிஞ்சுக்கணும் உன்னுடைய இந்த உறுதி இருக்கே நான் என்னத்துக்கு சண்டை போடணும் நான் என்னத்துக்கு கடமையை செய்யணும் அப்படின்னு நீ நினைக்கிறது உண்மையில்லை ஏன்னா அர்ஜுனுடைய சுவாவம் பகவானுக்கு நன்றாகவே தெரியும் மனிதர்களுடைய சுவாவமும் தெரியும் நான் கடமையை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ நினைக்கலாம் அர்ஜுனை இத்தனை வருஷமாக கடமையை செஞ்சவன் ஒரு துன்பத்தின் காரணமாகத்தான் கடமையிலேருந்து விலகினான் ஆதிசங்கரர் சொல்கிறார் அவனை கடமையை செய்ய வைக்கிறதுல தாற்பயம் இல்லை கடமையை செய்கிறதுனால துன்பம் வரும் அப்படின்னு அவன் நினைக்கிறதுலேருந்து துன்பம் இல்லைங்கிறத புரிய வைக்கிறது நோக்கம்னு கொஞ்சம் மிகவும் ஆழமாக சிந்திக்கும்படி உபதேசம் பண்ணுகிறார் ஆதிசங்கரை ஏற்கனவே அவன் கடமையை செய்ய வந்தவன் தான் துன்பம் வரும்னு தெரிஞ்சவுடனே கடமையை விட்டு விலக ஆரம்பிக்கிறான் எல்லாரும் அப்படி தான் பண்ணுகிறார்கள் துன்பமாக இருக்கும்னு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து விலகுகிறார்கள் அப்படி விலகக்கூடாது அப்படிங்கிறது தான் கீதையினுடைய மிகமாக முக்கியமான உபதேசம் ஆக உன்னுடைய உறுதியானது ஒரு தோற்றமே தவிர உண்மை கிடையாது ஏன் அப்படின்னா பிரகிருத்தி துவாம் நியோக்ஷியதி நீ இத்தனை வருஷமாக கடமையை செஞ்சு பழகினவன் சும்மா இருக்க முடியாது உன்னால் இதை செய்யலைன்னாலும் வேறு ஏதாவது வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன் அது உன்னால் முழுக்க செய்ய முடியாது உனக்கு எது ரொம்ப பழக்கமோ அதைத்தான் நீ செய்ய முடியும் ஆகையினால உன்னுடைய சுவாவமே உன்னை கடமையை செய்ய தூண்டும்ங்கிறார் கடமைங்கிற உணர்வு இல்லை ஏதாவது ஒன்று பண்ண தோணும் கடமைங்கிற உணர்வு இல்லாட்டாலும் சும்மா இருக்க மாட்டான் ஏதாவது குச்சியை எடுத்து கீரின்னு இருப்பான் ஏன்னா அவனுக்கு கை ஆயுதம் பிடித்த கை ஆயுதங்களையெல்லாம் பயன்படுத்தின கை அதனால் சும்மா அமைதியாக உட்கார்ந்துருக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது ஆகையினால் மக்கள் எல்லோருக்காகவும் கடவுள் உபதேசம் பண்ணுறதாக புரிஞ்சுக்கணும் மக்களே உங்களுடைய தன்முனைப்பை வைத்து கொண்டு நீங்கள் கடமையை செய்ய தவறுவீர்களே ஆனால் உங்களுடைய எண்ணம் சரிவராது உங்களை பிரகிருதி இயல்பாகவே பிரகிருதியானது ஏதாவது ஒரு செயலை செய்யும்படி தூண்டும் அந்த செயலை முறையாக செய்தால் உங்களுக்கும் சமூகத்துக்கும் நன்மை ஏற்படும் என்கின்ற அர்த்தத்தில் தான் சொல்லிக் கொடுக்குறார் பகவான் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனுமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீத்தை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக